வணக்கம் நச்சினையின் எட்நூத்தி தொன்னூத்தி மூன்றாவது செய்தி சேவை நவம்பர் 1, இரண்டாயிரத்தி பதினேழு ஐபசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் வடகிழக்கு பருவமழையால் எழுச்சி பயணம் ஒத்திவைக்கப்படுகிறது என்றும் மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பதற்கு திமுகவினர் களமிறங்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பருவமழையால் செல்போன் சேவை தடைபடாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது குடிமராமத்து பணி திட்டம் விவசாயிகளின் கிடைத்த வரப்பிரசாதம் என்றும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையில் சேலம் மாவட்ட நிர்வாகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார் அரசு ஸ்டேடியங்களை பராமரிக்க நடைப்பயிற்சி மற்றும் விளையாட வரும்பொழுது மக்களிடம் கட்டணம் வசூலிக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது கமல்ஹாசன் மக்களுக்காக பேசினால் வரவேற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தப்பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் மூன்று தினங்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் குற்றப்பின்னணி கொண்ட எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது தெலுங்கு கட்சியில் இருந்து விலகிய முக்கிய தலைவர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஹிமாச்சல பிரதேச தேர்தலில் பாஜக முதல்வர் வேட்பாளராக பிரேம்குமார் துமால் அறிவிக்கப்பட்டார் நான்கு நாள் அரசு பயணமாக பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் இந்தியா வந்துள்ளார் நேற்று டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருதை பாடகற்றி கிருஷ்ணாவுக்கு வழங்கினார் பிரம்மபுத்ராவை திசை மாற்றுவதற்காக ஆயிரம் தொலைவுக்கு கால்வாயை சீனா வெட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் ஒரே நாளில் ஒன்று லட்சம் மின்னல்கள் தோன்றியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா விரும்பினால் அவருக்கு நீதிபதி பதவி தர தயார் என இலியான்ஸ் மாகாண அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்ற மூன்றாம் பாலினத்தவருக்கு அதிபர் அளித்திருந்த தடைக்கு அமெரிக்க நீதிபதி தற்காலிக தடை விதித்துள்ளார் வடகொரியாவில் சமீபத்திய அணு ஆயுத சோதனை நடந்த இடத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் இருநூறு பேர் பலியானதாக ஜப்பான் நாட்டு செய்தி தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது 48 எட்டு மணி நேரம் தாங்கும் பேட்டரியுடன் கூடிய நோக்கியா டூ ஸ்மார்ட் இந்தியாவில் நவம்பர் மாதம் மத்தியில் விற்பனைக்கு வர உள்ளது ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ஜப்பானிடமிருந்து நிலம் நீர் என இரண்டிலும் தரையிறக்கம் செய்யக்கூடிய விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளது செயலி மூலமாக டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை அளித்து வரும் ஓலா நிறுவனம் ஆட்டோவில் பயணிகளுக்கு விரைவில் இலவச இணையதள அறவை வழங்க முடிவு செய்துள்ளது திருநங்கைகளுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அடுத்த கட்டமாக ரயில் டிக்கெட் புக் செய்யும்பொழுது இனி ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் டி என்ற குறியீடு இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜப்பானில் நடைபெற்று வரும் பெண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கியில் ஒன்பது புள்ளிகளுடன் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியது இன்று டெல்லியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டி டுவெண்டி போட்டி நடைபெறவுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஹீனா சித்து தங்கம் வென்றுள்ளாா் திரைச்ிகள் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்பில் இந்த ஆண்டு மட்டும் ஐந்து படங்கள் வெளியாகி உள்ளன கிரகணம் படத்தை இயக்கிய இளன் என்பவரின் பெயரிடப்படாத படத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் ரைசான் நடிக்கிறார்கள் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் இனி சினிமாவை தேடி ரசிகன் வரமாட்டான் அவனை தேடி நாம் தான் செல்ல வேண்டும் என்று இயக்குனர் மீரா கதிரவன் தெரிவித்தார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சிறுகதைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்